ஒரு கிராம தன் பெயர் புகழப்பட வேண்டும் என்பதற்காக போரிடுகிறார் மற்றொருவர் தன் தகுதியை காட்டுவதற்காக போரிடுகிறார் மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் வீரத்தை வெளிக்காட்ட போரிடுகிறார் மற்றொரு ரோஷத்தை வெளிப்படுத்த போரிடுகிறார் என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் கோபத்திற்காக போராடுகின்றார் வழியில் போரிடுபவர் யார் என்று அவர் கேட்டார் உடனே செல்லும் அலிகம் அவர்கள் எவர் அல்லாஹுவின் சொல் உயர்வதற்காக போரிடுகிறாரோ அவரே அல்லாஹுவின் வழியில் உள்ளவராவார் என்று கூறினார்கள் இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு